நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம செய்ய போகிறது வெஜ் டொமேட்டோ கறி செய்ய தேவையான கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் தேவையான அளவு உருளைக்கிழங்கு ரெண்டு எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் விஞ்சலை ஏலக்காய் நாலு வெங்காயம் ரெண்டு இஞ்சி ஒரு தொண்டு பூண்டுப்பற்கள் நாலு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சிரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப தக்காளி நாலு ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டு ஸ்பூன் சேமுறை முதல்ல நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் தக்காளி நாலு தக்காளி சொல்லியிருக்கேன் ரெண்டு தக்காளியை வந்து நம்ம கிரேவியாக எடுத்து அரைச்சி வச்சிடலாம் ரெண்டு தக்காளி அந்த சீட்ஸ் எல்லாமே நீக்கிட்டு வெறும் அந்த விதெல்லாம் இல்லாமல் வெறும் அந்த தக்காளியோட பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருவோம் சின்ன சின்னதாக அந்த கிரே அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த கிரேவியில் போட்டு அரைச்சிடலாம் கிரேவியாக ரெண்டு தக்காளியாக அரைக்கிறோம்லேயே அதுக்குள்ளே போட்டு அதை மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுருவோம் நம்ம ஃபஸ்ட்டு கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் இது மூணையும் வந்து குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக போட்டு தண்ணி ஊற்றி அதை காய் வேக வச்சு அதை இறக்கிடுவோம் ஸ்டவ் பற்ற வச்சிடலாம் வானல் வச்சுருவோம் வானல் காய்ச்சதும் எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம பிரிஞ்சி அலை ஒன்று போட்டுடுவோம் ஏலக்காய் நாள் போட்டு பொறிஞ்சதும் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கினதும் இதை இஞ்சி பூண்டு தட்டியும் போட்டுக்கலாம் பொடியாக துருவியும் போட்டுடுவோம் போட்டு நல்லா அதிகம் வதக்கிப்போம் நல்லா ராஸ்மெல் போகட்டும்ன்ட்டு நம்ம மிளகுத்தூள் சீரகத்தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுவோம் ஏன்னா அப்போதான் அந்த ராஸ்மெல் போகும் இல்லையா அந்த பொடியோடய ராஸ்மெல்லாம் போக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம் கொஞ்சம் கொதிக்கட்டோன்ட்டு நம்ம தக்காளி கிரேவி அரைச்சி வச்சுருக்கோம் அதை எடுத்து தக்காளி பியூரி இதில் கலந்துலாம் கலந்துட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டோன்ட்டு நம்ம காய் வேக வச்சு வச்சிருக்கோம் காலிஃப்ளவர் பீன்ஸ் கேரட் அது கலந்துருவோம் உருளைக்கிழங்கும் இதில் போட்டுடலாம் உருளைக்கிழங்கு பொடியை கட் பண்ணி அதையும் போட்டுவிடுவோம் போட்டுவிட்டு நல்லா வேக கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த காய் வேக வே தண்ணி இருக்குல்ல அதை கூட ஊற்றிக்கலாம் அதை தூக்கி ஊற்ற வேண்டாம் அந்த தண்ணியை இது ஊற்றி நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வேக உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கலாம் உப்பு கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸ் இந்த காய் வேக விடுவோம் எல்லா காயும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் வெந்திரிச்சான்னு பார்த்துக்கிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டு ஸ்பூன் எடுத்து கலந்துரும் கலந்துட்டு இந்த தக்காளி வெதை நீக்கின தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல அப்பொடியாக கட் பண்ணி அதை எடுத்து இதில் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு வேக வச்சு இறக்கிட்டோன்னா சுப்பாபானே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வெஜ் டொமேட்டோ கறி தயார் இது வந்து சப்பாத்தி நான் ப்ரெட் அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டு சூப்பாபாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்